பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தாருள்ளம் சாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் நிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருமம் ஏக நாயக்கன் பதங்கள் போற்றி கைவல்ய நவநீதம் தத்துவம் விளக்கப்படலாம் எழுபத்தி ஐந்தாவது பாடல் மதுரமாம் கட்டி சுட்ட மாப்பணியாரமெல்லாம் மதுரமாக்கியமதற்கு மதுரந்தான் ஸ்வபாவமன்றோ மதுரோ அதுவிது வெனும் ஜடங்கள் அறிவாக அறிவைத் தந்தே அது விது விரண்டுமாக ஆசிரியர் ஆத்மா தன்னைத்தானே அறிய வேண்டிய அவசியம் இல்லை ஆத்மா ஸ்வயம் பிரகாசம் என்கிற விஷயத்தை உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார் அதனுடைய நிறைவு தான் இந்த ஸ்லோகம் இந்த பாடல் ஒரு வெள்ளக்கட்டியை கொண்டு எத்தனையோ உணவு எத்தனையோ வகையான இனிப்பு பதார்த்தங்களை எல்லாம் செய்கிறோம் அப்படி இனிப்பு பதார்த்தங்களை செய்வதற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய அந்த வெள்ளக்கட்டிக்கு இனிப்பாக இருப்பதுதான் இயல்பு அதுபோல நாம் உலகத்திலே அறியக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்முடைய மனம் உட்பட நம்முடைய புத்தி உட்பட அறியப்படக்கூடிய எல்லா விஷயங்களும் அறிவுடையதாக இருக்கும் தன்மையை அறிவுஸ்வரூபமாகிய ஆத்மாவனிடமிருந்துதான் பெறுகிறது ஆத்மாவோ எப்பொழுதும் அறிவுஸ்வரூபமாகவே இருக்கிறது எப்படி வெள்ளக்கட்டிக்கு இனிப்பு ஸ்வபாவமோ இயல்போ அப்படி ஆத்மாவுக்கு ஞானம் ஸ்வபாவம் ஸ்வரூபம் என்று சொல்லப்படுகிறது இந்த பாடலில் அது இது எனும் ஜங்கள் அறிவாக அறிவை தந்தே அது இது இரண்டுமாக வகம்பொருள் அறிவாயினீயே அது இது எனும் ஜடங்கள் அதாவது அக்ஞாத்தம் ஞாத்தம் என்னும் ஜடங்கள் அதாவது அறியப்படாத வஸ்துக்கள் அறியப்படுகின்ற வஸ்துக்கள் எல்லாமே விளங்குகின்றது எதனால் விளங்குகின்றதோ एने भासते ஃுணம் சதாத்மக்கல் நாட்டோோதரஸ்மாதீபிரபாஸ்வரம் ஜானம் எஸ்ராதிக்கணிஸ்பந்தமீதி தமேவாந்தம் அனுபத்து தஸ்மஸ்ரீ குருமூர் நம இடம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தில் சொல்கிறோம் ஒரு குடத்துக்குள்ளே நிறைய ஓட்டையெல்லாம் இருக்குது ஓட்டைக்குள்ளே வச்சு குடத்துக்குள்ளே ஒரு விளக்கு இருக்குது அந்த விளக்கு வந்து அந்த ஓட்டை வாயிலாக வெளிச்சத்தை கொண்டு போய் வெளியில் இருக்கிற பொருளை எல்லாம் பிரகாசப்படுத்துறது அது மாதிரி நம்முடைய சரீரத்துக்குள்ளே சைத்தன்யம் இருக்குது அப்படி உதாரணத்துக்காக சொல்கிறது இதெல்லாம் கண் காது மூக்கு நாக்குங்கிறதுலாம் ஓட்டை இது வழியாக போய் பொருள்களை எல்லாம் விளக்கி கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு திருஷ்டாந்தம் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அது மாதிரி உண்மையிலேயே இந்த சைத்தன்யம் தான் ஜட பதார்த்தங்களையெல்லாம் பிரகாசப்படுத்துகிறது எல்லா ஜட பதார்த்தங்களையும் பிரகாசப்படுத்துகிற இந்த சைத்தன்யம் பிரகாசஸ்வரூபம் ஆகையினால இதை போய் நாம் அறியப்படும் பொருளாக அறிய முடியாது உணரப்படும் பொருளாக உணர முடியாது அனுபவிக்கப்படக்கூடிய பொருளாக அனுபவிக்க முடியாது அப்படி உணரப்படும் பொருளானால் அது ஆத்மாவாக இருக்க முடியாது அப்படியே அனுபவிக்கப்படும் பொருளாக இருக்குமானால் அது ஆத்மாவாக இருக்க முடியாது எது அனுபவிக்கிறதோ அதுவே ஆத்மா எது உணர்கிறதோ அதுவே ஆத்மா எது தெரிந்து கொள்ளுகிறதோ அதுவே ஆத்மா அப்படி தான் நாம் புரிஞ்சுக்கணுமே தவிர இதை போய் ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறதுக்காக தியானம் பண்ணி வேதாந்தம் படித்த பிறகு இன்னும் எனக்கு ஆத்மா புரியலேன்னு சொல்லக்கூடாது வேதாந்தம் படிக்கிற போதே ஆத்மாங்கிற லக்ஷணங்கள் எல்லாம் ஆத்மாவோடய லக்ஷணங்கள்லாம் புரியுது படிக்கிறது வேறே படித்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிறது வேறேங்கிற சமாச்சாரமே வேதாந்த உபா உபதேசத்தில் நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க படிப்புக்கும் நம்ம ஆத்மா அனுபவம் பெறுவதற்கும் நிறைய வேற்றுமை இருக்கிறது என்று தவறாக நினைக்கிறார்கள் படிக்கும் பொழுதே சொல்லப்படால் தெளிவாக படிக்கும் பொழுதே ஆத்மஸ்வரூபம் நன்றாக விளங்கி விடுகிறது குருவானவர் ஆத்மாவினுடைய லக்ஷணங்களை சொல்லி ஆத்மாவை உணர வைக்கிறார் புரிய வைக்கிறார் அதே சமயம் அதில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களையும் குருவினுடைய உதவியினால் போக்கிக் கொண்டு விடலாம் ஆனால் அந்த அறிவு நிலைத்திருப்பதற்கு மாத்திரம் தேவைப்பட்டால் தியானம் செய்ய வேண்டி வரும் அந்த அறிவு நிலைத்திருப்பதற்காக அப்போது என்ன தியானம் பண்ணுவோம் அனுபவம் தேவையில்லைங்கிற தியானம் தான் பண்ணுவோம் அனுபவம் தேவையில்லை ஆத்மா அனுபவம் என்று தேவையில்லை அனாத்ம அனுபவத்தை பொய்யன்று நீக்குவது தான் நாம் செய்ய வேண்டியது இல்லை ஆத்ம ஞானம்ங்கிறதே சொல்லிட்டேன் இல்லையா ஆத்ம ஜானமே நமக்கு அவசியம் இல்லை ஆத்ம ஜானம் இருக்குது அனாத்மாவை பற்றிய அறிவை நீக்கிறது தான் நம்ம பண்ண வேண்டிய வேலையை உண்மையில் ஆத்ம ஜானம் என்று சொல்லுவது கூட ஒரு உபச்சார வாக்கியம் உண்மையில் ஆத்ம ஜானம் என்று நமக்கு அவசியம் இல்லை ஒன்னா கொஞ்சம் அழு அழுத்தமாக சொல்லணும்னா ஆத்மாவை பற்றின ஞானம் இருக்குது ஆத்மா எத்தகையதுங்கிற ஞானம்தான் நமக்கு இல்லை அந்த ஞானத்தை பெறத்துக்கு தான் நமக்கு சாஸ்திரங்கள்லாம் துணை புரிகிறது அந்த ஞானத்தையும் கூட சாஸ்திரம் எப்படி கொடுக்கறதுன்னா அனாத்மாவை எல்லாம் நீக்கி புரிய இருக்கிறது அவ்வளோதான் அனாத்மாவைலாம் நீக்கினாலே ஆத்மா அனாத்மா ஆத்மா நித்யா அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்காக அனாத்மா அனித்யா அனாத்மா சவிகாரா அனாத்மா அபூர்ணகா அனாத்மா மித்யா இப்படிலாம் சொல்ல சொல்ல ஆத்மாவோட லட்சணம் தானாகவே விளங்கி ஆத்மா சத்தியகா என்றும் ஆத்மா நிர்வீகாரஹா என்றும் ஆத்மா பூர்ணஹா என்றும் ஆத்மா சர்வகதா என்றும் ஆத்மா அத்வைதஹா என்றும் தானாகவே விளங்கி விடுது அனாத்மாவோடய தர்மத்தைலாம் நீக்கின உடனே அனாத்மாவுக்கு சவிகாரத்துவம் இருக்குது அது வந்து அபூர்ணமாக இருக்குது அது அநேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அனாத்மாவினுடைய தர்மங்களையெல்லாம் சொல்லி நிஷேதம் பண்ண பண்ணவே ஆத்மா ஏற்கனவே நன்கு அறியப்பட்ட வஸ்துவாக இருக்கிறதுனால அதோட லக்ஷணங்களும் நமக்கு அனாத்ம நிஷேதத்தின் வாயிலாகவே விளங்கி விடுறது அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷலாக ஆத்ம ஞானம் என்றோ ஆத்ம அனுபவம் என்றோ ஒன்று அவசியம் இல்லை ஞானம் கூட தேவைன்னு ஒரு வார்த்தைக்காக சொல்லலாம் அனுபவம் தேவைங்கிறத சொல்லவே கூடாது நினைச்சு கூட பார்க்கக்கூடாது அது இது விரண்டுமாக அகம் பொருள் அரு அறிவாய் நீயே இந்த அது என்றோ இது என்றோ அறியப்படும் பொருளாகவோ அறியப்படாத பொருளாகவோ ஒரு காலத்தில் விளங்குகின்ற பொருளாகவோ மற்றொரு காலத்தில் விளங்காத பொருளாகவோ ஆத்மா இல்லைனு ஒரு காலத்துல விளங்கின பொருள் மற்றொரு காலத்துல விளங்காத பொருள் ஒரு காலத்துல விளங்காம இருந்து இப்ப விளங்குற பொருள் அல்ல ஆத்மாங்கிறது நமக்கு வந்து வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னாடி விளங்காமல் இருந்த பொருள் இப்போ விளங்குகிற பொருள்னு சொல்ல முடியாது அது வி வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னாடியும் விளங்கி கொண்டிருந்த பொருள் தான் இப்பவும் விளங்கி கொண்டிருந்த பொருள் தான் விளங்கி கொண்டிருக்கிற பொருள் தான் ஆனால் அதை பற்றின அறிவு இல்லாமல் இருந்திருக்கலாம் விறத்திஞானம் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஸ்வரூபஞ்ஞானம் எப்பவும் இருந்தது ஸ்வரூபஜான்கிறது எப்பவும் இருக்குது விற்பிஞானந்தான் வேதாந்தம் படிக்கிறதுனால என்ன உண்டாகிறதுன்னா ஸ்வரூப ஜ்யானத்தை பற்றிய விறத்திஞானம் மட்டுமே உண்டாகிறது அந்த விற்பிஞானமும் ஒரு மாயத் தோற்றமே மித்யா என்பது சித்தாந்தம் அல்ல அது விது இரண்டுமாக அகம்பொருள் அறிவாய் நீயே அந்த இரண்டும் ஆகாத பொருளாக நீ இருக்கிறாய் அல்ல இருமைகளுக்கு அப்பாற்பட்டவனாக இருமைகளை அறிபவனாக இருமைகளுக்கு இருமைகளை அறிகின்றவன் வந்து இருமையுடையவனாக இருமைகளை அறிகின்றவன் அத்வைத்தமான ஏகமான ஆத்மாவாக இருக்கிறது அப்படியே தெரிந்து கொள்வா யாகனுடர் அடுத்த பா அடுத்த பாடலுக்கு அவதாரிக்க வாக்கியம் ஆத்மாவை பஞ்சகோஷங்களினின்றும் வேறுபடுத்தி சுப்பிரகாசமாக அறிவித்து புருஷார்த்த சாதனமான ஆன்ம பிரம்ம ஐக்கிய அனுபவ அனு ஞானத்தை ஸ்ருதி யுக்தி உணர்த்துகின்றார் அவருடைய உரையில் பாருங்க ஆத்மாவை பஞ்ச கோஷங்களிலும் வேறுபடுத்தி பஞ்ச வேறாக்கி ஸ்வப்பிரகாசமாக அறிவித்து கமா வேறுபடுத்திக்கப்புறம் கமா ஸ்வப்பிரகாசமாக அறிவித்து அது ஸ்வப்பிரகாசமாக இருக்கிறது என்று சொல்லி புருஷார்த்த சாதனமான உண்மையிலேயே புருஷார்த்த சாதனம் என்ன ஆத்ம பிரம்ம ஐக்கிய ஜானத்தை ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்று என்கின்ற ஞானத்தைக்கியத்தின் மூலமாகவும் யுக்தி பூர்வமாகவும் அனுபவ பிரமாணத்தின் மூலமாகவும் உணர்த்துகின்றார் எப்படி பார்க்கலாம் இந்த பந்தமில் பிரம்மே தத் பதத்தின் லட்சியார்த்தம் அவர்களே வாட்சியார்த்தம் சந்தமக்கு ஐக்கியம் கூடாதே இந்த விலட்சணமாயும் பஞ்சகோஷமாயும் வத்திரிகமாயும் எழுதியிருக்கிறது அவஸ்தாத்ரய சாட்சியாயும் அகம்பதத்தின் லட்சியார்த்தமாயும் உங்கிறது மாத்திரம்தான் தமிழ் எல்லாம் சம்ஸ்கிருதம் ஷரீரத்ரய விலட்சணம் ஷரீரத்ரயம் என்னென்ன ஸ்தூல சரீரம் சூக்மசரீரம் காரண சரீரம் இதற்கு வேறாக இருக்கக்கூடிய நீன் அர்த்தம் பஞ்ச கோஷ வத்திரிகமாயும் அன்னமய பிராணமய மனோமய விஜானமயம் ஆனந்தமய அந்த அஞ்சு கோஷத்துக்கும் வேறாகவும் அவஸ்தாத்ரய சாட்சியாகவும் விழிப்பு கனவு உறக்கம் ஜாக்ரத் சுப் சுசுப்தி என்று சொல்லப்படுகிற அவஸ்தாத்ரயங்களுக்கு சாட்சியாகவும் அகம்பதத்தின் லட்சியார்த்தமாகவும் அகங்கிற பதத்துக்கு வாட்சியார்த்தம் என்ன இந்த பஞ்சகோஷத்தோடு சேர்ந்திருக்கிற நான் லட்சியார்த்தம் என்ன பஞ்சகோஷ சாட்சியாக இருக்கிற நான் அவஸ்தாத்ரையாக இருக்கிற நான் அகம்பதத்துக்கு வாட்சியார்த்தம் அவஸ்தாத்திரய சாட்சியாக இருக்கிற நான் அகம்பதத்துக்கு லட்சிய அர்த்தம் அகம்பதம்னா என்னென்னு கேட்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் இல்லை அகம்பதத்துக்கு லட்சிய அர்த்தம் உள்ள நீ அகம்பதத்திற்கு லட்சியார்த்தமாகவும் உள்ள நீ இந்த நீங்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிற நீ இந்த ரொம்ப அபரோஷமாக தெரிந்து கொள்ளப்படுகின்ற இந்த இத்தனை நேரம் நான் விளக்கமாக சொன்ன சொன்னத்தினுடைய தாற்பயமான நீ தொம்பதத்தின் லட்சிய பொருளாம் என்றும் தத்துவமசி மகாவாக்கியத்திலே சொல்லப்படுகிற தொம் என்கிற பதத்துக்கு லட்சிய பொருளாக லட்சியார்த்தமாக லட்சியார்த்தமாம் லட்சிய பொருளாம் என்றும் அப்படி பிடிக்கணும் லட்சிய பொருளாம்ங்கிறதுக்கு தொம் பதத்துக்கு லட்சியார்த்தமாம் என்றும் பந்தமில் என்றும் பந்தமில்னா எக்காலத்தும் பந்தமற்ற பிரம்மே ஒருபொழுதும் எந்த காலத்திலையும் பந்தமே இல்லாத வஸ்து தகமும் அப்படி தான் எந்த காலத்திலும் பந்தமே இல்லாத வஸ்து பிரம்மமே தத்பதம் தனில் லட்சியார்த்தம் தத்பதம் தனில் லட்சியார்த்தம் அதுதான் தத்பதத்துக்கு லட்சியார்த்தமாக அந்தமாம் ஜீவன் ஈசன் அவர்களே வித்தையினால் நாசமாகும் அந்தமாம் ஜீவன்னா என்ன அந்தம்னா முடிவு இருக்குது ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் ஞானத்தினால வித்தையினால் நாசமாகும் ஜீவேஸ்வரரே என்ன தைரியமாக சொல்லார் பாருங்க ஜீவனும் ஈஸ்வரனும் வித்தையினால் நாசமாகிறார்கள் அழிந்து போகிறார்கள் கற்பிக்கப்பட்டவர்கள் அவர்கள் நாசமாகும் ஜீவ ஈஸ்வரரே வாட்சியார்த்தம் வாட்சியார்த்தம்னா என்ன முறையே அப்பதங்கள் இரண்டுக்கும் அப்பதங்கள் எப்பதங்கள் தத்தம் தொம்பதம் வாட்சியார்த்தங்களாம் வாட்சியார்த்தம்னா சொற்பொருளாம் சந்ததம் சார்வகாலமும் சர்வகாலத்தை சார்வகாலம்னு சொல்கிறது உண்டு சார்வகாலமும் ஒரு எப்பொழுதும் பேதமாவார் தமக்கு பரஸ்பரம் பேதமுடையமாகும் ஜீவேஸ்வரருக்கு ஐக்கியம் கூடாது அபேதம் சித்தியாது வியாபகாரிக திருஷ்டியில் எப்போவுமே கடவுளுக்கும் ஜீவனுக்கும் வேற்றுமை இருக்குது பாரமார்த்திக திருஷ்டியில் கடவுள் ஜீவனுங்கிறதே பொய் வியாவகாரிக திருஷ்ட கடவுள்ீவன்கிறது வேற வேற ஆனா பாரமார்த்திக திருஷ்டியில கடவுள் ஜீவன் வேற வேற கிடையாது அபேதம் சித்தி ஆனால் அந்த திருஷ்டியில பார்த்தா அபேதம் சித்திக்காதுங்கிறார் இல்லை சந்ததம் பேதமாவார் தமக்கு வாச்சியார்த்தப்படி பார்த்தால் எப்பொழுதும் பேதம் இருக்கும் லட்சியார்த்தப்படி பார்த்தால் ஒரு பொழுதும் இல்லை வாச்சியார்த்தப்படி பார்த்தால் எப்பொழுதும் பேதம் இருக்கிறது லட்சியார்த்தப்படி பார்த்தால் ஒருபொழுதும் பேதமில்லை என்பதா இந்த பாட்டினுடைய கருத்து அந்தமாம் ஜீவ அவர்களே வாட்சியார்த்தம் வாச்சியார்த்தப்படி பார்த்தால் சந்ததம் பேதம் ஆவார் தமக்கு ஐக்கியம் கூடாதே அவர்கள் இருவருக்கும் ஐக்கியம் என்பது வியாபகாரிக திருஷ்டியில் உண்டாகாது பாரமார்த்திக திருஷ்டிப்படி அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் வியாபாரிக திருஷ்டி பாரமார்த்திக திருஷ்டிங்கிறது வியாபாரிகத்திலேயா பாரமார்த்திகிலேயா வியாபகாரிக திருஷ்டி பாரமார்த்திக திருஷ்டிங்கிறது வியாபாரிகத்திலேயா பாரமார்த்திகத்திலேயா கேட்டால் என்ன சொல்றது அவள் தான் புரிஞ்சா போறும் அதனால வியாபாரிக திருஷ்டி பாரமார்த்திக திருஷ்டிங்கிறதே வியாபாரிகம் தான் எதை வியாபாரிகம்னு தெரிஞ்சுக்கணுமோ அதை வியாபாரிகம்னு தெரிஞ்சுக்கணும் சரி ஜீஸ்வர பேதம் யாவையோ வெனின் அவற்றைக் கூறுகின்றார் ஜீவ ஈஸ்வர பேதம் எப்படியோ அதைப் பற்றி சொல்றமானதுவும் கேளாய் பெயராலும் இடங்களாலும் ஓதரும் உபாதியாலும் உடலாலும் உணர்வினாலும் பாதலம் விசும்பு போல பல தூரம் அகன்று நிற்பர் ஆதலால் இவருக்கு என்னானும் ஐக்கியம் என்பது கூடாதே ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் பாரமார்த்திக திருஷ்டியில்தான் ஐக்கியம் ஏற்படும் உபாதி திருஷ்டியில் ஐக்கியம் ஏற்படாது என்று இந்த பாடல் விளக்குகிறது கேளாய் பேமானதுவும் கேழாய் எப்படி பேதம் இருக்குது கடவுளுக்கு நமக்கும் இருக்கிற பேதம் எப்படிப்பட்டது சொல்கிறார் அவர் பெயராலும் பெயரால் வேற்றுமை இருக்குது அவருக்கு ஈஸ்வரனு பேர் நமக்கு ஜீவன்னு பேர் இடங்களாலும் அவர் வைகுண்டத்தில் இருக்கார் நமக்கு இங்கே இருக்கோம் அவர் கோவிலில் இருக்கார் அல்லது நம்ம தன் வீட்டில் இருக்கோம் இப்படிலாம் சொல்லணும் இடங்களாலும் ஓதரும் உபாதியாலும் ஓதரும் உபாதியாலும் அவர் சொல்கிறார் பிண்டாண்டம்ங்கிற பேதங்கிறது இடங்கள்ங்கிறது அவர் பிண்ட நாமெல்லாம் பிண்டத்தில் இருக்கோம் அவர் அண்டத்தில் இருக்கார்னா கடவுள் அண்டத்தில் இருக்கிறார் நாம் பிண்டத்தில் இருக்கிறோம் அப்புறம் ஓதரும் உபாதியாலும் அதாவது அது அது வந்து அநிர்வச்சனீயமான உபாதியினால் ஓதுவதற்கு அரிதானேன்ன அர்த்தம் அது சத்துன்னோ அசத்துன்னோ சொல்ல முடியாத உபாதியினாலும் உடலாலும் சமஷ்டி எஷ்டி சரீர பேதத்தினாலும் அவருடைய சரீரம் சமஷ்டி சரீரம் நம்முடைய சரீரம் எஷ்டி சரீரம் ஓதலை உடலாலும் உணர்வினாலும் துவைத்தப்படி சொன்னாலே வைகுண்டம் சொல்லிக்கலாம் விசிஷ்டா துவைதப்படி சொல்லணும்னாலே சமஷ்டி எஷ்டியை சொல்லிக்கலாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை அதில் உடலாலும் உணர்வினாலும் உணர்வினாலும்னா என்ன அர்த்தம் இங்கே நமக்கு கொஞ்சம் அறிவு அவருக்கு நிறைய அறிவு இருக்குது பதவுரையே பார்த்தா தெரிஞ்சிடும் பேதமானதுவும் கேளாய் ஜீவ ஈஸ்வரருக்கு பேதம் உண்டாகி இருப்பதையும் கேள் பெயராலும் ஜீவேஸ்வரன் நாமங்களாலும் இடங்களாலும் பிண்டாண்டம் என்னும் ஸ்தானங்களாலும் எப்படி இடங்களாலுங்கிறதுக்கு பதிலிருந்து ஸ்தானங்களாலும் ஓது அரும் சத்து அசத்து என்று நிச்சயத்தை சொல்லுவதற்கரிய காரிய காரண உபாதிகளாலும் அவர் காரண உபாதி நம்மெல்லாம் காரிய உபாதி உடலாலும் வஷ்டி சமஷ்டி ஷரீர அபிமானங்களாலும் அவருக்கு சமஷ்டி ஷரீர அபிமானம் இருக்குது நமக்கு வஷ்டி சரீர அபிமானம் இருக்கு அவர் வியாபாரிகமாக வச்சுட்டுருக்கார் அவர் ஞானத்தோடு அபிமானம் வச்சுட்டுருக்கார் நம்ம அஜானத்தோடு அபிமானத்தோடு இருக்கும் நம்முடைய அபிமானம் அஜானபூர்வகமானது அவருடைய அபிமானம் ஞானபூர்வகமானது நம்மளும் வேதாந்தம் படிச்சுட்டா நம்முடைய அபிமானமெல்லாம் ஞானபூர்வகமானதுதான் புரிஞ்சு தான் வச்சுருக்கோம் அபிமானத்தை விவகாரத்துக்கு எப்படி வேணுமோ தேவைப்பட்டா வச்சுமோ எல்லாம் எடுத்து வைக்கணும் உணர்வினாலும் உணர்வுன்னா இங்கே அறிவுன்னு அர்த்தம் கிஞ்சிஜத்வம் சர்வக்ஞத்துவம் கொஞ்சம் அறிவுடையவர் எல்லா அறிவே உடையவர் அப்படிங்கிறதுனாலும் பாதளம் விசும்பு போல பாதாளமும் விண்ணுலகமும் போல பாதாள லோகம் எவ்வளவு கீழே இருக்குது விண்ணுலகம் எவ்வளவு உயரம் இருக்குது அது போல் பல தூரம் அகன்று நிற்பர் வெகு தூரம் வேறுபட்டு நிற்பர் ஆதலால் இவர்க்கு இந்த ஜீவேஸ்வரர்க்கு எந்த நாளும் சர்வகாலமும் ஐக்கியம் என்பது அபேதம் என்பது கூடாது சித்திக்காது அர்த்தம் அதனால் உபாதி திருஷ்டியில் ஐக்கியம் இல்லை உபஹித திருஷ்டியில் சர்வதா ஐக்கியம் வர்த்ததே இப்போ ஒரு ஒரு இருக்கிற ஆகாஷம் வந்து உபாதி திருஷ்டினால அவட்சிமா இருக்குது உபாதி திருஷ்டினால அது அவி பண்ணுறது மட்ட அவட்சி ஆகாஷவின்ன ஆகாஷ் வஸ் உபாதி ஆகாஷம் அவ்வதையே வச்சேதும் நம்ப ஷக்சத்தை பரந்த உபாதி திய உதீல அது அவச்சேதமாக இருப்பது போல இருக்கு அதனால அவச்சேதா அதனால உபாதியம் அவச்சேதி புரியுதோ உபாதிஹி உபஹித உபஹித சைதன்யம் அவச்சேதி இவ பாதி வரையறைப்படுத்துவது போல தெரிகிறது தூய்மையான பரம்பொருளாகிய சைதன்யத்தை உடல் மனம் புத்தி இவைகள் வரையறைப்படுத்துவது போல தெரிகிறது ஆராய்ச்சி செய்ய செய்யாத வரை ஆராய்ச்சி செய்த பிறகு இவற்றால் வரையறுக்கப்பட்டிருக்கிறோம் தனி த அதாவது தனித்தன்மை பொதுத்தன்மை என்ற இரண்டையும் கடந்த பிரம்மமாகிய நான் உடல் முதலானவைகளால் வரையறுக்கப்பட்டவன் போல காணப்படுகிறேன் உண்மையில் எனக்கு வரையறுப்பு என்பது இல்லவே இல்லை என்பது தான் சித்தாந்தம் ஆகினால இதை பற்றி விளக்கமாக அவர் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்கிறார் அது உங்களுக்கு நல்லாவே புரியும் புரியலைன்னா அப்புறம் பார்ப்போம் அவாதிஸ்ருதியா அபாதிரு அபாதித்ருதியால் அவாதித்தான் போட்டிருக்கார் அபாதித்தன் அர்த்தம் அபாதித்ருதியால் போதியா நிற்கும் ஜீவேஸ்வர ஐக்கியத்துக்கு நிஷேதம் கூடாத ஆகலின் அஃது எங்கனம் பொருந்துமாறெனின் அதற்கு உத்தரம் கூறுகின்றார் அதாவது ஸ்ருதியில வந்து ரெண்டு விதமான ஸ்ருதி இருக்கு ஸ்ருத்தின்னா வேத மந்திரங்கள் இந்த வேத மந்திரங்களில் சில வார்த்தைகள்லாம் கடவுளும் நாமளும் வேறேன்னு சொல்லியிருக்கு சில வார்த்தைகள்லாம் வந்து கடவுள் நாமளும் ஒன்றுன்னு சொல்லியிருக்கு அப்போ வந்து அவர் என்ன கேட்குறாருன்னா அபாதித்ருதியால் பாதிக்கப்படாத ஸ்ருதியினால போதியான் இருக்கும்னா போதித்து ஜீவேஸ்வர ஐக்கியத்துக்கு ஜீவேஸ்வர ஐக்கியம் வந்து ஜீவனும் ஈஸ்வரனும் ஐக்கியத்துக்கு நிஷேதம் கூடாதாகலின் நிஷேதம்ங்கிறது ஐக்கியம் வந்து அப்படி அப்படி அப்படி சொல்ல முடியாது கூடாதாகலின் அங்கே அது எங்கேம்மா எங்கே நான் பொருந்து மாறினேன் அது எப்படி பொருந்தும் நீங்கள் சொல்கிறது வேதமெல்லாம் வந்து கடவுள் வேறே நான் வேறேன்னு பல இடங்களில் சொல்லி வச்சுருக்கு அப்படி இருக்கிற போது நீங்கள் எப்படி இந்த இந்த அந்த ஸ்ருதிக்கு அர்த்தம் சொல்கிறீங்க அப்போது அபாதிதருக்கு பாதித்த ஸ்ருதி இருக்குது பாதித்த ஸ்ருதி பிரமாணமா அபாதித்ருதி பிரமாணமா இப்போ கேள்வி பிரமாணம்னால் என்ன அறிவை எடுத்துக்கிறது எந்த அறிவை நாம் ஒத்துக்கிறது வேத வேதமே கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி பேதத்துலே வந்து பேதஸ்ருதி பேதாபேத்ருத்தி அபேத்ருத்தின்னு ஸ்ருதி வாக்கியங்களை மூணாக பிரிக்கிறோம் உபனிஷத் வாக்கியங்களை வேத மந்திர வாக்கியங்களை மூணாக பிரிக்கிறோம் அதில் ஒரு ஸ்ருதி சொல்கிறது ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் பேதம் இருக்குது சொல்கிறது இன்னொரு ஸ்ருதி சொல்கிறது ஜீவனுக்கு ஈஸ்வரனுக்கும் பேதமும் இருக்குது அபேதமும் இருக்குங்கிறது இன்னொரு ஸ்ருதி சொல்கிறது பேதமே கிடையாதுங்கிறது எந்த ஸ்ருதியை எடுத்துக்கிறது எந்த ஸ்ருதியை பிராமாண்டியமாக எடுத்துக்கிறது ஒன்றாய் உடனாய் வேறாயங்கிறாங்க சைவ சித்தாந்திகள் இறைவன் ஒன்றாக இருக்கிறார் உடனாக இருக்கிறார் வேறாய் இருக்கிறார் நாங்கள் வேறாயின்னு சொன்னால் கண்டிப்பாக இதுதான் அங்கே இருக்கார் நம்ம இங்கே இருக்கோம் அவ்வளோதான் வேறாயின்னா இங்கே இருக்கிற மாதிரியே இருக்கலாம் கோயிலில் இருக்கார் நம்ம வீட்டில் இருக்கோம் இல்லாட்டி அவர் கைலாசத்தில் இருக்கார் நம்ம பூலோகத்தில் இருக்கோம் வைகுண்டத்தில் இருக்கார் இங்கே இருக்கும் அது கிளியர் கிளியராக இருக்குது புராண கதை அப்படிப்பட்ட வாக்கியங்களும் அங்கங்கே இருக்குது இதெல்லாம் அவாந்தர வாக்கியம்னு சொல்கிறோம் நாம் அத்வைதிகளாகிய நாம் அவாந்தர வாக்கியம் என்று சொல்லுகிறோம் முக்கிய வாக்கியம் இல்லை அது ஆனால் அதை வந்து மறுக்கிறது இல்லை அது வேத வாக்கியத்தை நம்ம மறுக்கிறதுக்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்குது அதனால் வேத வாக்கியம் அது வேக் வேத வாக்கியம் வந்து வியாபகாரிக திருஷ்டியில் அந்த பேத வாக்கியத்தை சொல்லி வச்சுருக்கு அப்புறம் பேதாபேத வாக்கியமும் இருக்குது அது வந்து பிரிஞ்சும் பிரியாமலும் சேர்ந்தும் சேராமலும் அப்படி அவர் தான் ஷரீரியாக இருக்கார் நாமெல்லாம் சரீரமாக இருக்கோம் ஷரீர அவயவங்களைப் போல இருக்கிறோம் அப்படிங்கிற வாக்கியங்கள்லாம் இருக்குது புருஷசூக மாதிரி சில பகுதிகள்லாம் அப்படி சொல்கிறது அப்போ இது பேதாபேத்ருத்தின்னு பேர் இதெல்லாம் வந்து அபாதித்ருத்தின்னு பேர் எது பேதஸ்ருத்தியும் பேதாபேத்ருத்தியும் அபாதித்ருதி வாக்கியங்கள் ஆனால் இந்த தத்துவமசி மகா வாக்கியம் எல்லாம் என்ன பண்ணுறது பாதித்த ஸ்ருதி வாக்கியமாக இருக்குது ஈஸ்வரனுக்கு நமக்கும் இருக்கிற பேதத்தை பாதிக்கிறது நீக்கிறது அதெல்லாம் ஈஸ்வரனுக்கு நமக்கும் இருக்கிற பேதத்தை நீக்காமல் இருக்குது அப்போ ஈஸ்வரனுக்கு நமக்கும் பேதத்தை நீக்கக்கூடிய ஸ்ருதி ஈஸ்வரனுக்கு நமக்கும் பேதத்தை நீக்கக்கூடிய ஸ்ருதிகளெலாம் இருக்குது அப்போ அந்த வாக்கியத்துக்கு எப்படி அர்த்தம் சொல்லுவீங்க அப்போ அந்த அதை எப்படி நிஷேதம் பண்ணுறது அப்படி ஒரு கேள்வி வருது இதெல்லாம் வந்து இதுதான் முக்கியமான சர்ச்சையே எல்லாருக்குமே இப்போ துவைத்திகள் வந்து பேதஸ்ருத்தியை பரம பிரமாணமாக எடுத்துனுவிட்டாங்க விசிஷ்டாத்வைதிகள் வந்து பேதாபேத ஸ்ருத்தியை பரம பிரமாணமாக எடுத்துனுட்டாங்க நாம் என்ன பண்ணிட்டோம்னா அபேத ஸ்ருத்தியை பரம பிரமாணமாக எடுத்துட்டுருக்கும் அப்போ எல்லாருக்குமே பிரமாணம் வேதம் தான் வேதத்தில் இருக்கிற வாக்கியங்களை வச்சு தான் அர்த்தம் சொல்ல வேண்டியிருக்கு அதனால் ஒரு மரத்தில் ரெண்டு பறவைகள் இந்த மந்திரம் படுற பாடு என்ன பாடுபடுறது தெரியுமா ஷத்துல வந்திருக்கு அது முண்டகோபுருஷத்துலயும் வந்துருக்கு சுவேதாசுரத்துலயும் வந்திருக்கு சில வந்திருக்கு இப்படி எல்லாம் நிறைய மந்திரம் இருக்கு அப்புறம் இன்னொரு இடத்துல மந்திரம் சொல்லுகிறது அஜாமே காம் லோஹிதுக்ல கிருஷ்ணாம் பஹ்வீம் பிரஜாம் ஜனயந்தி கும் சரூபாம் அஜோஹேகோ ஜுஷமானோ நிஷேதே ஜஹாத்தே நாம் புக்தபோ காமஜோன்யா அதாவது கருப்பு சிகப்பு வெள்ள நிறமுள்ள ஒரு ஆடு தன்ன மாதிரியே பல ஆடுகளை சிருஷ்டி பண்ணுறது ஆனால் இன்னொரு ஆடு பேசாமல் இருக்கு அப்படின்னு சொல்வது அந்த வாக்கியம் அது இது ஒரு வாக்கியம் இது அப்புறம் ஒரு மரத்தில் ரெண்டு பறவைகள் இது வந்து துவைத்திகள் ஒரு விதமாக அர்த்தம் சொல்கிறாங்க விசிஷ்டாத்வைத்திகள் மற்றொரு விதமாக அர்த்தம் சொல்கிறார்கள் அப்புறம் நம்ம அத்வைத்திகளும் இன்னொரு அர்த்தம் சொல்கிறோம் அப்போது சில பேருக்கு சில மந்திரங்கள் எல்லாம் வாச்சியார்த்தமாகவே சுலபமாக சொல்லும்படியாக இருக்குது பெரும்பாலும் சொல்லப்போனால் அவர்கள் வாச்சியார்த்தத்தையே பண்ணிட்டு போகிறாங்க அவங்களுக்கு பேதஸ்ருத்திலையும் அபேதஸ்ருத்தியிலையும் அவர்களுக்கு லட்சியார்த்தம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை வாட்சியார்த்தம் பண்ணி அவங்களுக்கு அபேத ஸ்ருதியை தான் அவங்களுக்கு லட்சியார்த்தம் பண்ணிக்கணும் கஷ்டப்படணும் புரியுறது இல்லை இப்போ பிரமாணம் ஸ்ருதியை வச்சுக்கிட்டு தான் நாம் கடவுளை பற்றி புரிஞ்சாகணும் ஸ்ருதியை விடவும் முடியாது ஸ்ருதி வாக்கியங்களை வந்து நம்ம சரியாகவும் புரிஞ்சாகணும் அப்படி இருக்கிறப்போ தான் இந்த வார்த்தையை சொல்ல கூடாது அந்த வாக்கியத்தை எப்படி நீ நிஷேதம் பண்ணுவேன்னா நான் அது நிஷேதம் டோட்டலாக பண்ணலையே வியாபகாரிகமாக ஒத்துக்கிறேன்னே துவைத்தி அத்வைதிகள் துவைதிகளையும் விசிஷ்டாத்வைதிகளையும் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் ஏற்றுக்கிறோம் நம்ம வியாபாரிக திருஷ்டியில் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு சொல்லிவிடுறோம் என்ன வேணாலும் புதுசாக சொல்லுங்க நாங்கள் ஒத்துக்கிறோம் ஆனால் பாரமார்த்திக திருஷ்டியில் இது கிடையாது அப்படின்னு சொல்லி பாதித்த ஸ்ருத்தியை பரம பிரமாணமாக முக்கிய பிரமாணமாக நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம் அதான் அவர் கேட்குறாரு அப்போ ஜீவேஸ்வர ஐக்கியத்துக்கு என்ன வார்த்தைன்னா ஜீஸ்வர ஐக்கியத்துக்கு அபாதித்ருதியால் நிஷேதம் கூடாதாகலின் அஃது எங்கனம் பொருந்துமாறுனு மாற்றி படிக்கணும் ஜீவேஸ்வர ஐக்கியத்துக்கு அபாதித்ருதியால் நிஷேதம் கூடாதாகலின் நீக்க முடியாது அபாதித்ருத்தினால நிஷேதம் பண்ண முடியாது அது அபாதிதத்வாத் பாதித்த ஸ்ருத்தின அபாதிதத்வாத் அப்து எங்கனம் பொருந்து மாறேன்னு அப்போ அதை எப்படி நீ வந்து அதை எப்படி நீ கான்ட்ரடிக்ட் இல்லாமல் சொல்லுவே அப்படின்னு கேட்குறான் அது எப்படி முரண்பாடு இல்லாமல் நீங்கள் சொல்லுவீர்கள் அப்படின்னு அவங்க அர்த்தம் அவங்க கேட்குறாங்க அதுக்கு உத்தரம் கோருகின்றார் அதற்கு பதில் சொல்கிறார் அதுக்கு நாங்கள் ஒரு மெத்தட் வச்சிருக்கோம் அப்படி தான் அர்த்தம் சொல்லுவோம்னு நம்ம சொல்கிறோம் வடநூல் வல்லவர்கள் சொல்லும் வாசகப் பொருள் சேராமல் இடராகிற் பொருளாம் வண்ணம் இலக்கனை உரையார்கொள்வார் திடமான அதுவும் மூன்றாச் செப்புவார் விட்டதென்றும் விடலாதென்றும் விட்டுவிடாததென்றும் பேராமே இப்போ வாச்சியார்த்தத்தை எங்கே எடுத்துக்கணும் லட்சியார்த்தத்தை எங்கே எடுத்துக்கணும் ஏற்கனவே வாச்சியார்த்த லட்சியார்த்தத்தை பற்றி நாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஓரளவுக்கு ஏற்கனவே ஒரு இடத்துல விளக்கி சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்குதுல்ல அதெல்லாம் வந்து விளக்கி சொல்லியிருக்கோம் நாம் ஆரம்பமே அறுபத்தி நாலாவது பாட்டில் அறுபத்தி நாலில் இருந்து ஆரம்பிச்சிது ஆ அந்த அறுபத்தி நாலில் நூற்றி நாற்பத்தி நாலாவது பக்கத்தில் நூற்றி நாற்பத்தி மூணாவது பக்கத்தில் கீழே நூற்றி பதினேழாவது டாபிக் நூற்றி பதினேழாவது டாபிக் அதனுடைய திருஷ்டாந்தத்தை எல்லாம் படித்து பாருங்கோ ஏற்கனவே சொன்ன விஷயந்தான் இது நூற்றி பதினேழாவது டாபிக் வச்சா இப்போ என்ன சொல்கிறார் வடநூல் வல்லவர்கள் வடநூல் வல்லவர்கள்னா என்ன அர்த்தம் வேத சம்ஸ்கிருத பாஷையிலெல்லாம் வேத வேதத்தை தெரிந்து கொண்டவர்கள் சம்ஸ்கிருத மொழியை நன்றாக அறிந்தவர்கள் வடநூல் வல்லவர்கள் சம்ஸ்கிருத வித்வாம்சகா வைதிக வித்வாம்சகா பரம வைதிகாக வைதிகர்கள் என்ன பண்ணுகிறார்கள் அது சொல்ல சொல்லும் வாச்சக சேராமல் இடராகில் சொல்லும் வாச்சகப்பொருள் எது சொல்லும் வேதங்கள் சொல்லுகின்ற வாச்சகப்பொருள் சேராமல் இடராகில் சேராமல் இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் இதை எடுத்துக்கிறேன் இப்போ சர் மக பகவத்கீதை இருக்கு கிருஷ்ணர் சொல்றார் எல்லா தர்மத்தையும் விட்டுவிட்டு எப்படி எல்லா தர்மத்தையும் விட்டுவிட்டு என் ஒருவனையே நீ சரணமடைவாயாக நான் உன்னை எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவிப்பேன் வருந்தாதே எப்படி இருக்கு எப்படி இருக்கு இந்த வாக்கியம் எல்லா தர்மங்களையும் விட்டு விட்டு எல்லா தர்மங்களையும் விட்டு விட்டுன்னு சொன்னாலே தகராறு ஆரம்பிச்சு விடுச்சு எல்லா தர்மங்களையும் விட்டு விட்டு என் ஒருவனையே சரணமடைவாயாக நான் உன்னை எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவிப்பேன் வருந்தாதே நமக்கு சாதாரணமாக என்ன தோணும் இப்போ ஒருத்தர் நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் யாரும் ரொம்ப கஷ்டத்தோடு வரார் ஒருத்தர் வரார் நீ பண்ண புண்ணியத்தை பற்றியெல்லாம் கவலைப்படாத எல்லாத்தையும் விட்டுரு புண்ணியத்தை பற்றியெல்லாம் விட்டு புண்ணியத்தையெல்லாம் விட்டுருன்னு சொன்னா என்ன ஆறுது வம்பு புண்ணியமே பண்ணியிருக்க மாட்டான் என்ன ஆறுது விட்டுட்டு நீ என்னையே நீ நம்பிடு நான் உன்னை காப்பாற்றுறேன் கவலைப்படாது அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தையை எப்படி புரிஞ்சுக்கிறது இதை வந்து இதை வந்து நான் ஒரு விதமாக அர்த்தம் பண்ணுகிறார்கள் இந்த வாக்கியத்தை விசிஷ்டா ஒரு விதமாக அர்த்தம் பண்ணுகிறார்கள் நாமளும் ஒரு அர்த்தம் சொல்கிறோம் கவனிக்கணும் இப்படி இருக்குது பாருங்க அது வார்த்தை இது எதாவது இதில் ஏதாவது பிரம்ம சொல்ல முடியுமா ஆனால் இதுதான் எல்லாத்திலையும் அடக்கி வச்சுருக்கு இதுதான் கஷ்டமான ஸ்லோகங்கள்ல இது ஒன்று மகாபாரத்திலே மகாபாரத்திலே கஷ்டமான ஸ்லோகங்கள்ல இது ஒன்று அது வந்து பகவத்கீதையில் இப்படி கடைசியில் வந்துருக்குது அப்படியே பார்த்தா இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு அர்த்தமும் சொல்ல முடியாது பார்த்தா என்னப்பா கடவுள் சொல்கிறாரப்பா எல்லா தர்மத்தையும் விட்டுட்டு அதுக்கு நீங்கள் அப்புறம் கஷ்டப்பட்டு அர்த்தம் பண்ணணும் தர்மத்தையும் விட்டுட்டு தான் இருக்குது சர்வ தர்மான் பரித்தியஜன்னு இருக்குது என்ன அர்த்தம் சொல்லுவீங்க சர்வ தர்மான் பரித்தியஜ்யங்கிறது நீங்கள் கஷ்டப்பட்டு பரித்தியஜதுக்கு என்ன அர்த்தம் விட்டு விட்டுன்னு அர்த்தம் விட்டு விட்டுன்னா எப்படி விடுறது துவைத்தியோ விசிஷ்டா துவைத்தியோ எப்படி அர்த்தம் பண்ணி ஆகணும்னா எல்லா தர்மத்தையும் ஈஸ்வரார்ப்பண புத்தியோட பண்ணின்னு சொல்லணும் சொல்லித்தானே ஆகணும் விட்டு விட்டுங்கிற வார்த்தையை டைரெக்டாக அர்த்தம் சொன்னால் என்ன ஆகும் எல்லாத்தையும் விட்டுவிட்டுன்னு அர்த்தம் தர்மத்தை விட்டுவிட்டுன்னு அர்த்தம் தர்மத்தை விட்டு விட்டுன்னு சொன்னால் அதர்மத்தை மேற்கொள்ளலாமான்னு சந்தேகம் வரும் அதனால்தான் சங்கராச்சாரியர் அத்த தர்ம சப்தா அதர்மசப்தர்மசப்தோப்பி கிரஹியதே அப்படின்னு விட்டார் இந்த தர்மசப்தம் அதர்மசப்தத்தோடு சேர்த்து எடுத்து கொள்ளப்படுகிறதுன்னு அதர்மம் தர்மம் ரெண்டையும் விட்டுவிட்டு என்று பொருள்னார் சங்கராச்சாரியர் சொன்னார் சன்னியாசம் பண்ணுறதுதான் இந்த வார்த்தைக்கு அர்த்தம்னு சர்வ தர்மான் பறித்தஜேங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா முற்றத்துறவை மேற்கொண்டு அப்படின்னு விட்டார் மாம் ஏக்கம் சரணம் ரஜா அப்படின்னா மாம் ஏக்கம்னு இருக்கு அந்த மாம் ஏக்கம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறதுனா என் ஒருவனையேன்னு அர்த்தம் என் ஒருவனையேன்னா காலத்தாலும் இடத்தாலும் பொருளாலும் வரையறுக்கப்பட்ட நாமரூபமாகிய இழைவனா என்ன கிடையாது மாம் ஏக்கம்ங்கிறதுக்கு பிரம்மஸ்வரூபமாகிய என்னை உணது ஸ்வரூபமாக அர்த்தம் சொல்லிவிட்டார் மாம் ஏக்கம் ஷரணம் விரா சரணம் விரஜாங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா தெரிந்து கொள்ளுன்னு அர்த்தம் சரணாகத்தின்னா என்ன அர்த்தம் தெரிந்து கொள்ளுன்னு விட்டார் ஞானம்னு விட்டார் அகம் துவா சர்வ இப்படி உணர்ந்து கொள்ளப்படுவாயேயானால் நீ உடல் அந்த தர்ம அதர்மங்களால் உண்டான புண்ணிய பாபங்களிலிருந்து இன்பத் துன்பங்களிலிருந்து முற்றிலும் விடுபடுவாய் இது நடக்குமான கவலையே படாது இது உண்மை சத்தியம் வருந்தாது இது நம்ம அர்த்தம் மற்றவங்கள் இது இல்லாமல் லட்சியார்த்தம் பண்ணுறோம் நம்ம எல்லாத்தையும் மாம்கிற சப்தத்துக்கு லட்சியார்த்தம் பண்ணுறோம் சரணங்கிற சப்தத்துக்கு லட்சியார்த்தம் பண்ணுறோம் த பரித்திஜ்யங்கிற சப்தத்துக்கு லட்சியார்த்தம் பண்ணுறோம் எல்லாத்துக்கும் லட்சியார்த்தம் பண்ணால் அர்த்தம் வரும் அகம் தோ சர்வ பாப்பைப்போ மோட்ச யிஷ்யாமிங்கிறதுக்கும் அகங்கிறதுக்கும் லட்சியார்த்தம் பண்ணியாகணும் பண்ணலன்னா அந்த ஸ்லோகம் கோவிந்தநாம சங்கீர்த்தனை ஒன்றுமே பண்ண முடியாது அந்த ஸ்லோகத்தை அர்த்தமே சொல்ல முடியாது புரியுறதில்லை இப்போ நேற்றுக்கு பார்த்தோம் கீதையில் மைய தத்தமிதம் சர்வம் ஜகதவியமூர்னூத்தேஷ்வித மீனி பூத்தி பசியமே யோகமேஸ்வரம் பூத்தபண்ணூத்தமாத்மாத்தோ நித்தியம் வாயசிர்கோமான் தசா மச்சானி பூதானி சர்வாணி துபதாரயா எல்லாம் கவனமாக அர்த்தம் பார்த்தா புரிய புரியுது அதனால் என்னென்னா சுவாமி இந்த அவஸ்தை என்ன நீ வந்து வேதத்தை நம்பி வேதத்துக்குள்ளே வந்து வேதத்தை பிரமாணமாக வைத்து உண்மையை உணர வேண்டும் என்று விரும்பினாயே ஆனால் வேதத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு பொறுமையான சொல்லப்போனால் நம்ம மனசில் பதிய வைக்கிறதுக்கு தான் சில குழப்பங்களே உண்டு பண்ணுறது அது ஒரு மெத்தடு அது நேராக சொன்னால் இவனுக்கு புரிஞ்சு போயிடும் ஆழமாக சிந்திக்க மாட்டான் கொஞ்சம் குழப்பி சொன்னால் அப்புறம் சிந்தித்து புரிஞ்சுப்பான் அப்புறம் அதுக்கு ஒரு பலம் வந்துடும் அந்த பிராமணியத்துக்கு ஒரு முக்கியத்துவம் ஏற்படும் அதுவே ஒரு டெக்னிக் குழப்பி சொல்கிறதுங்கிறதே குழப்பி தெளிவுபடுத்துறதுங்கிறதே ஒரு டெக்னிக் அது அழகாக குழப்பி அழகாக தெளிவுபடுத்தணும் அந்த வேதங்கள் பண்ணுகிறது வேதங்களை உபதேசிக்கிற குருமார்கள் செய்கிறார்கள் காரணம் நோக்கம் என்ன என்றால் நம்முடைய மனதிலே கருத்து ஆழமாக பதிய வேண்டும் என்பதற்காக இதுதான் நோக்கம் என்னென்ன சொல்கிறார் வடநூல் வல்லவர்கள் கர்த்தா வடநூல் வல்லவர்கள் சொல்லிவிட்டார் நிறைய பேர் இருக்காங்கன்னு தெரியுது வடநூல் வல்லவர்கள்னா என அர்த்தம் வடமொழி வடமொழினா சம்ஸ்கிருதம் வடனா வடக்கு நாட்டிலேருந்து வந்ததுன்னு அர்த்தம் வடல் மொழிங்கிறாங்க தமிழ் அறிஞர்களே என்ன சொல்கிறாங்கன்னா செம்மைப்படுத்தப்பட்ட மொழின்னு அர்த்தம் நன்றாக இலக்கணங்களை செம்மைப்படுத்தப்பட்டு இருக்கிறது நம்முடைய நம்முடைய சொற்களை எல்லாம் நாம் பேசக்கூடிய பேச்சுக்களை எல்லாம் நன்றாக கல்ச்சர் நன்றாக பண்படுத்தி இருக்கிறது அதனால் சம்மக்கு கிருத்தம் சம்ஸ்கிருதம் நன்றாக செய்யப்பட்டது மொழியை நன்றாக செய்யப்பட்டது ஒரு மொழி தேவ பாஷா கீர்வாணி பாஷா அப்படின்னு சொல்கிறோம் இல்லை வடநாட்டிலேருந்து வந்தது இந்த பாஷேன்னு வடமொழி தென்மொழின்லாம் பிரிக்கிறாங்க அப்படிலாம் கிடையாதான் வடல் மொழி அப்படின்னா சம்ஸ்கிருதம்ங்கிற வார்த்தைக்கு தூய தமிழ்சொல் வடல் மொழி அதான் வடமொழி அதில் வடநூல்னால் எங்கேயோ வந்து அந்த பக்கத்தில் வந்து கைப்பர்கணவாயை தாண்டி வந்தான் இந்த கதையை சொல்லிகிட்டே இருக்கான் ரொம்ப வருஷமாக அதெல்லாம் இல்லைங்கிறது இப்போ நிறைய பேர் ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதெல்லாம் கிடையாதுன்னு அவன் கைப்பறுக்கணவாய் வழியாக வந்தால் அதனால் அந்த வழியாகவே திரும்ப போகணும் எப்படி நீ வந்தது உனக்கே தெரியாது சரியா எல்லாரும் சேர்ந்து நம்மளாம் வந்ததே தெரியாது ஏதோ ஒரு ஹிஸ்டரியை வச்சிக்கிண்டு இவன் தான் இந்த தேசத்துக்கு சொந்தக்காரன் கதையெல்லாம் விடக்கூடாது அப்படி பார்த்தா எந்த இன்னும் கொஞ்ச நாள் போனால் அமெரிக்காவில் என்ன சொல்லுவான் இப்போவே செகண்டரி சிட்டிசன் தான் இன்னும் கொஞ்ச நாள் அமெரிக்காவில் இருக்கிறவனே உண்மையிலே அமெரிக்கன் இல்லை அதிரியுமோ அங்கே இருந்தவன்லாம் ரெட் இண்டியன்ஸ் இல்லையா அமெரிக்காவில் இருந்தவன் இப்போ போய் இருக்கிறவனே அமெரிக்கன் கிடையாது உண்மையிலே கிடையாதுவன் இப்போ என்ன சொல்கிறான் நான்லாம் அமெரிக்கன் நீ எல்லாம் செகண்டரி சிட்டிசன்னா எல்லாம் தகராறு தலையில் எல்லாம் வடநூல் வல்லவர்கள் இதுக்குன்னு தான் அங்கே போயிட்டேன் வடநூல் வல்லவர்கள் இப்போ பாருங்கள் சொல்லும் வாச்சக பொருள் சேராமல் இடராகில் அது ஒரே பதம் சொல்லும் வாச்சகப்பொருள் சேராமல் இடராகில் நான் ஒரு வார்த்தையை சொல்கிற போது அதுக்கு அர்த்தமே வரமாட்டேங்கிறது நான் வார்த்தையை சொல்கிறேன் தத்துவமசிங்கிற வாக்கியம் சேரமாட்டேங்கிறது சொல்லும் வாச்சக பொருள் சேராமல் இடராகில் ரோட்டு மேலே வீடு இருக்கு ரோட்டு மேலே வீடு இருக்குது அப்படின்னு சொன்னால் ரோட்டு மேலே வீடு இருக்குங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சரியாக வரமாட்டேங்கிறதே ரோட்டு மேலே எப்படி இருக்கும் வீடு என் தலையெல்லாம் சூடாகின் இருக்கு அப்படின்னு சொல்கிறோம் தலையெல்லாம் சூடாகின் இருக்குன்னா மேலே கொஞ்சம் வெய்யை பால் காயட்டும் சொல்ல முடியுமா தலைக்கு மேலே என் தலையெல்லாம் சூடாகின் இருக்கு அப்படின்னு சொல்கிறோம் தலை சுத்துறதுங்கிறோம் தலை சுத்துறதுங்கிறோம் தலை சுத்துறதுன்னா என்ன அர்த்தம் தலை இப்படியே சுற்றின்னு தான் தலை சுத்துறதுன்னு நமக்கு தோணும் அவன் என்ன சொல்லலாம் உள்ளே தலை சுத்துறதுன்னா ஓ ஓ அப்புறம் அதுக்கு அர்த்தம் சொல்லணும் வந்து தலை சுத்துற மாதிரி இருக்குது கிருகிருப்பாக இருக்குது இதெல்லாம் சொல்கிறோண்ண சிலதுக்கெல்லாம் சொல்கிற அர்த்தம் புரியுறது சிலதுக்கெல்லாம் நம்ம சொல்கிற போது அர்த்தம் லட்சியமாக தான் புரியுறது திரும்ப திரும்ப சிந்திக்கப்பட வேண்டிய விஷயந்தான் அது லட்சியார்த்தத்துக்கு அர்த்தம் சொல்கிறார் சொல்லும் வாச்சகப் பொருள் சேராமல் இடராகில் சொல்லும் வாச்சகப்பொருள் சேராமல்னால் பொருந்தாமல் இடராகில் விளங்கவில்லை என்றால் அது க டிஃபிகல்ட்டாக இருக்குது தலை சூடாது சூடாக இருக்குதுன்னு அவன் சொல்கிறான் ஏன் அவர் தலை சூடாக இருக்குன்னு சொல்கிறார் விவரம் இல்லாமல் ஒருத்தன் கேட்குறான் நம்மள்கிட்ட தலை சூடாக இருக்குதுன்னா என்ன அர்த்தம்னு கேட்குறான் நீங்கள் எப்படி சொல்வீங்க அவள் வந்து இந்த லட்சியார்த்த வாச்சியார்த்தத்தை படித்தானா சூடாகிடுது பொரு சேராமல் இடராகில் பொருளாம் வண்ணம் பொருளாம் வண்ணம் என்ன வாசகம் பொருளாகும் வண்ணம் அந்த சொல்லானது பொருளாகும் வண்ணம் அர்த்தம் கொடுக்கும் வண்ணம் உரையாற் கொள்வர் இலக்கணை உரையார் கொள்வர் லக்ஷயார்த்தத்தின் வாயிலாக அர்த்தம் பண்ணி கொள்வார்கள் அதை லக்ஷியார்த்தத்தின் மூலம் தெரிந்து கொள்வார்கள் அதுக்குதான் ஒரு ஸ்லோகம் இருக்கு நான் சொன்னேன் சர்வ வேதாந்த சித்தாந்த சார் இருக்குன்னு நினைக்கிறேன் மானாந்த ரவிரோதே தூ முக்கிய அபரிக்கிர முக்கியார்த்த அவினாபூதே லட்சணாசா லட்சியார்த்தத்துக்கு லட்சணம் இது மானாந்தர விரோதம் இப்போ வந்து ரோட்டு மேலே வீடு இருக்குன்னா ரோடு மேலே வீடு இருந்தது பார்த்ததே கிடையாது அப்போ ரோடு மேலே வீடு இருக்கு அப்படிங்கிற வாக்கியமானது மானாந்தர விரோதம் மானாந்தர விரோதம் முக்கியார்த்து அபரிக்கிரகை அந்த வார்த்தையை அப்படி அர்த்தம் பண்ணிக்க முடியல முக்கியார்த்த அவினாபூதே முக்கியார்த்தத்தை முற்றிலும் விடாமல் ரோட்டுக்கு பக்கத்தில் அப்படி சொல்கிறோமோ இல்லை முக்கிய அர்த்த அவினாபூதே முக்கியார்த்தத்தின் மூலமாக முக்கிய ஒரு பகுதியை கொண்டு மற்றொரு பகுதியை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையானது லக்ஷியார்த்தம் என்று சொல்லப்படுகிறது முக்கியார்த்த அவினாபூதே லக்ஷணாசா நிகே அது லட்சண லட்சியார்த்தம்னு சொல்வது இலக்கணை உரையார் கொள்வார் அப்படின்னார் சரி அந்த இலக்கணை உரைவார் கொள்வார்னா அந்த லட்சியார்த்தம் மூன்று விதம்னார் திடமான அதுவும் திடமான அதுவும் மூன்றாச் அந்த லட்சியார்த்தமும் மூன்று விதமாக சொல்லப்படும் எப்படி விட்டதென்றும் விடல் இலாதென்றும் இலாதென்றும் விட்டு விடாததென்றும் விட்ட லட்சணம் விடாத லக்ஷணம் விட்டு விடாத வாட்சியார்த்தத்தை விட்ட லக் வாட்சியார்த்தத்தை விட்டு விடாத லக்ஷணம் வாட்சியார்த்தத்தை விடாத லட்சணம் புரியுதா வாட்சியார்த்தத்தை முற்றிலும் விட்டலம் வாட்சியார்த்தத்தை முற்றிலும் முற்றிலும் முற்றிலும் விட்டு விடாத லக்ஷணம் இல்லை அதாவது வாட்சியார்த்தத்தை விட்டு விடாத லட்சணம் ஒரு போர்ஷனை விடுறதில்லை ஒரு போர்ஷனை விட்டுருக்கும் அதைத்தான் நாம் எடுத்துக்க போகிறோம் விட்டுவிடாத லக்ஷணம் அப்புறம் மூணாவது வாக்கியார்த்தத்தை விடாத லட்சணம் அப்படி சொல்ல போகிறார் வடநூல் வல்லவர்கள் வடகலைகளில் நிபுணர்களான பண்டிதர்கள் சொல்லும் ஸ்ருதி ஸ்மிருதி சொல்லும் வாச்சகப் பொருள் வாக்கியார்த்தங்கள் சேராமல் பொருந்தாமல் இடராகில் விரோதமாகுமேல் பொருளாகும் வண்ணம் விரோத பரிகாரமாய் அர்த்தமாகும்படிக்கு இலக்கண உரையால் இலட்சணா வாக்கியத்தால் கொள்வார் நிற்பர் திருடமான அதுவும் திருடமாகிய அவ்விய லட்சணையும் மூன்றாச் செப்புவார் அது உறுதியாக சொல்லுவாங்க அவங்க இதுதான் இதுக்கு அர்த்தம்னு உறுதியாக சொல்லுவாங்க அதனால தான் திருட சப்தம் மூவகையா சொல்லா நிற்பர் அவை விட்டது என்றும் ஜகல்லக்ஷண என்றும் விடல் இல்லாதென்றும் அஜகல்லக்ஷண என்றும் விட்டுவிடாதது என்றும் ஜகதகஜ அஜக லக்ஷண என்றும் சொல்லப்படுகிற பெயராம் நாமங்களை உடையனவாம் என்றவாறு வடநூல் வல்லவர்கள் கொள்வார் என்று ஒட்டுகன்னுடன் வடநூல் வல்லவர்கள் லக்ஷனை உரையால் கொள்வார் என ஒட்டுக வாக்கியங்களில் உள்ள விரோதங்களை பரிகரித்தலால் அதுவும் என்றார் அதில் இருக்கக்கூடிய விரோதத்தை நீக்கிறதுனால அது திருடமாகிறது அந்த வாக்கியம் பிரமாணமாகிறது என்று பொருள் இழுபரின்னு போடுறான் இழு பரீனு போடுறான் அவர்கள் இருவருக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை இழுபறியாக இருக்கிறது அப்படின்னு போடுறான் இழுன்னா என்ன அர்த்தம் பறினா என்ன அர்த்தம் ஆ இழுபரியினா அவர் இழுக்கிறார் அவர் பறிக்கிறார் அது இழுபரியாக இருக்கிறதுனா பத எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம விவகாரத்தில் ஏகப்பட்டது இப்படி இருக்குது அப்போ தெரியும் வாழ்க்கையில் வந்து பெரும்பாலான லட்சியார்த்தத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கோமோன்னு சந்தேகமே வரும் அவ்வளோ தூரத்துக்கு வாட்சியார்த்தத்தை விட்டு லட்சியார்த்தம் பண்ணின்னு உட்காண்ட்ருக்கும் வந்து காரம் அதிகமாக இருந்தால் சொர்க்கம் காண்றது அப்படிம்போம் அது ஒரு அது ஒரு அது ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ப்ரவ அது ஒரு வார்த்தை அது சா காரம் ஜாஸ்தின்னு வச்சுங்க என்னப்பா இது சொர்க்கமே தெரியுது அப்படின்னு சொல்லுவோம் சொர்க்கமே தெரியுதுன்னு சொன்னால் அது எப்படி அந்த இடத்துல சாப்பாட்டு கடையில் உட்காந்துண்டு காரம் ஜாஸ்தின்னு சொல்கிறது இல்லை காரம் ஜாஸ்தின்னு சொல்லாமல் சொர்க்கமே தெரியறது அப்படின்னு சொல்கிறோம் அது ஒரு அது ஒரு பிரயோகம் அந்த பக்கம்லாம் சொல்லுவாங்க சொர்க்கண்டு அப்படிமா மலையாளத்தில் சொர்க்கம் கண்டுனால் என்ன அர்த்தம் உள்ளே போனேன்னா காரம் ஏகப்பட்ட காரத்தோடு சமைச்சு வச்சுருக்கான்னு அர்த்தம் சொர்க்கம் கண்டு அப்போ சொர்க்கம் கண்டுங்கிற வார்த்தைக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னா அது உடனே உயிரே போய்ட்ற மாதிரி இருக்குது சொர்க்கத்தையே பார்த்துட்ட மாதிரி ஒரு எண்ணம் நல்ல சொர்க்கம்னா நரகம்னு சொல்லாமல் சொர்க்கத்தையே பார்த்துட்ட மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் அர்த்தமெல்லாம் பண்ணணும் அதனால் டோட்டலாக அதை விட்டுடணும் சொர்க்கம் கண்டுங்கிறத விட்டுடணும் என்ன அர்த்தம் காரமாக இருக்குது அப்படின்னா லக்ஷ அர்த்தம் இருக்குது சொர்க்கத்தை பார்த்துட்டேன் அப்படின்னா காரமாக இருக்குதுன்னு அர்த்தம் எப்படி சொர்க்கத்தை பார்த்துட்டேன்னா டோட்டலாக சொர்க்கத்தை பார்த்துட்டேங்கிற வார்த்தையவே தூக்கி எரிஞ்சுட்டு என்ன பண்ணணும் இது பண்ணணும் இது தான் ரோட்டுக்கு ரோட்டு மேலே வீடு இருக்குன்னா என்ன ரோட்டுக்கு பக்கத்தில் ரோடு பக்கத்தில் சில சமயம் இப்படிலாம் அர்த்தம் பண்ண வேண்டி வரும் அதான் சொல்கிறாரு கங்கையில் கோஷமென்றும் கருப்புச் சப்போடுதென்றும் தங்கிய சோயன் தேவதத்தனென்றும் சொல்வார்கள் இங்கு உதாரணங்களாக்கி இந்த மூன்று உரைகளாலே துங்க நூல் விரோதமான சொல்லாம் பொரு பொருள்தானே பொருளாம் பொருளாம்தானே எல்லாத்தையும் தானுட தமிழையும் தானுடா தமிழ் தமிழாக தான் இதெல்லாம் இவருடைய ஒரே நூற்றி அறுபத்தி ஒன்பதாவது இருக்கு படிக்கணும் கங்கையில் கோஷம் என்றும் கங்காயாம் எல்லா சம்ஸ்கிருதம் கங்கையில் வீடு இருக்கிறதுன்னா கங்கையில் வீடு இருக்கிறதா கங்கையில் எப்படிப்பா வீடு இருக்க முடியும் நம்ம ரோட்டு மேலே வீடு தான் அது அந்த அவங்க அவங்க திருஷ்டாந்தம் எங்கே இருக்கு கங்காமே ஹமாரா குட்டியாக கங்காமே ஹமாரா குட்டியாக ஹிந்தியில் சொன்னான் கங்காயாம் நம்ம குட்டீரம் வர்த்தத்தை அப்படின்னா கங்காயாம் கதம் பகுதி கங்கையில் என்னுடைய வீடு இருக்கிறது குடிசை இருக்கிறது கங்கையில் கிராமம் இருக்கிறது இங்கே கோஷகானா கிராமம்னு அர்த்தம் கிராமம் இருக்கிறது அப்படின்னா கங்கை கங்கைங்கிறது ஒரு பிரவாகம் கங்கைங்கிறது ஒரு பிரவாகம் ஜலப்பிரவாகம் ஜலப்பிரவாகத்து மேலே எதுவும் நிற்காது ஜலப்பிரவாக மேலே எதுவும் நிற்காது அதனால் என்ன பண்ணணும் கங்கைங்கிறத விட்டுவிட்டு கங்கை கரை கங்கை கரைன்னு எடுத்துக்க வேண்டாம் கரையில் வீடு இருக்குது கங்கைக்கு பக்கத்தில் இவர் வீடு இருக்குது அதனால் கங்கை அதையும் கூட கங்கை கரைன்னா அது வந்து அஜகல் லட்சணமாகும் ஆகையினால இது வந்து ஜகல் லட்சணம் கங்கைங்கிற பிரவாகத்தை விட்டுவிட்டு இந்த ஜலப்பிரவாகத்தை நீக்கிட்டு தரையில் தான் வீடு இருக்குது ஜலத்தில் வீடு இருக்க முடியாது தரையில் தான் வீடு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறோம் கங்கையில் கிராமம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் கோஷகாங்கிறது இடைச்சேரியா அது இடையர்கள் வாழ்கின்ற சேரி அது பேர் இடைச்சேரின்னு அர்த்தம் சொல்லுவாங்க நல்ல கங்கை பகீரதியில் கிராமம் இருக்கிறது என்றும் பார்த்தீங்களா இவர் அதுக்கு மேலே பகீரட்சின் தான் பாகீரட்சின்னு சொல்லணும் அதுவும் கூட தப்பு தப்பு பகீரதின்னு போடக்கூடாது பாகீரட்சி பகீரதனால் உண்டா பகீரதனால் வந்ததுனாலே அவளுக்கு பேர் பாகீரட்சின்னு தான் பேர் அதுவும் தப்பு கால் போடணும் ஒரு கால் அப்போ வந்து கங்கையில் கிராமம் இருக்கிறது கங்கையில் கிராமம் இருக்க முடியாது பிரவாகத்தில் கிராமம் இருக்க முடியாது அந்த கங்கரங்கிற பதத்தை விட்டு தரையில் தான் கிராமம் இருக்கிறது அது வேணால் கங்கைக்கு பக்கத்தில் இருக்கலாம் அது வேறு விஷயம் தரையில் தான் கிராமம் இருக்கிறதுன்னு அர்த்தம் பண்ணிக்கிறோம் அது சொல்கிறது அப்படியே பழக்கம் இருக்கும்போது இருக்குது நம்மலாம் அப்படி சொல்கிறது இல்லை ஏன்னா கங்கை எல்லாம் நமக்கு தண்ணி இருந்தால் தானே நம்ம அதுக்குள்ளேயே இப்போ கட்டடமெல்லாம் கட்டின்ட்டு இருக்கோம் இல்லை குளத்துக்குள்ளே கட்டிடம் வந்தாச்சு குளத்தை மூடி கட்டிடம் வந்தாச்சு ஆற்றுக்குள்ளேயே கட்டிடம் வந்தாச்சு ஆற்றுக்குள்ளேயே விவசாயம் நடக்கிறது அவ்வளோ தூர அதுக்கு தண்ணி பஞ்சமாகிடுது விட்டுடுவோம் அப்புறம் வந்து கருப்பு சேப்பு ஓடுது என்றும் இதை பற்றியா அந்த கருப்பும் சிகப்பும் ஓடுது பாருன்னா கருப்பு சிகப்புங்கிறது ஒரு நிறம் கருப்பு சிகப்புங்கிற நிறம் வந்து தனியாக ஓடாது அது ஏதோ கருப்பு வேஷ்டி கட்டின்னு இருக்கிறவன் சிகப்பு வேஷ்டி கட்டின் இருக்கிறவன் கருப்பும் சிகப்பும் சேர்த்து கட்டின் இருக்கிறவன் அவங்க வேணால் ஓடுவானாக இருக்கும் அது வேணாம் சொல்லலாம் அதனால் சாதாரணமாக என்னென்னா இது குதிரைக்கு சொல்கிறாங்க அவங்க குதிரை அந்த கருப்பு குதிரை சிகப்பு குதிரை அப்படின்னு சொல்லி அந்த அர்த்தத்தில் சொல்கிறாங்க கருப்போடுது சிகப்போடுது அப்படின்னு சொல்கிற போது கருப்பு குதிரை சிகப்பு குதிரை குதிரையை சேர்த்துக்கணும் அதாவது விட்ட லட்சணத்துக்கு உதாரணம் என்ன கங்கையில் கிராமம் விடாத லட்சணத்துக்கு என்ன உதாரணம் குதிரை கருப்பு குதிரை சிகப்பு குதிரை இது விடாத லட்சணம் இதுக்கு பேர் அஜகலக்ஷணம்னு பேர் முதல்ல சொன்னது ஜகாதி ஜகாதி ஜகாதி பிரஜகாதி கீதை இதெல்லாம் படிக்கிறோம் நீக்கிறதுன்னு அர்த்தம் அப்புறம் தங்கிய சோய தேவதன் என்னும் சொல்லுவார்கள் தங்கிய சோயதத்தன் தங்க சோயம் தேவதத்தான்னா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தேவதத்தன் ஒரு ஆளை ராமேஸ்வரத்தில் நான் பார்த்தேன் ஒல்லியாக இருந்தார் என்ன அந்த தேவதத்தன் அங்கே ராமேஸ்வரத்தில் பார்க்குற போது ஒல்லியாக இருந்தார் அப்போ அவருக்கு சம்ஸ்கிருதம்னா என்னன்னு கூட தெரியாது அப்புறம் அவர் என்ன ஆச்சுன்னா அந்த தேவதத்தன் என்ன பண்ணார் நான் வந்து சம்ஸ்கிருதம் படிக்கப் போகிறேன் நான் வந்து காசிக்கு போக போகிறேன்னு போயிட்டார் காசிக்கு தெரியாது நம்ம ரொம்ப நாள் கழித்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம் கழித்து நம்மளும் காசிக்கு போகிறோம் காசிக்கு போன உடனே ஒருத்தர் சொல்கிறார் இவர் வந்து ராமேஸ்வரத்தில் ஒரு காலத்தில் இருந்தார் இங்கே வந்து சேர்ந்திருக்கார் இங்கே வந்து படிச்சுருக்கார் இப்போ சம்ஸ்கிருத மகாவித்வான் ஆகிட்டார் இவர் படித்தாச்சு அப்படின்னா அப்போ வந்து நம்ம வந்து பார்க்குறோம் ஓ நீயா அந்த ஆள் மண்டுவாக இருந்தியே நீ இப்போ பெரிய வித்வான் ஆகிட்டியா அப்படின்னா அங்கே இப்படி இல்லை இருந்தேன் இப்போ எப்படி மகா குண்டனாக இருக்கியே அப்படிங்கிறோம் அப்போ என்னாச்சுன்னா அந்த ராமேஸ்வரத்தில் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆளை பார்த்தோம் ராமேஸ்வரத்தில் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆளை பார்த்தோம் இப்போ அந்த ஆள் தான் இவன் அவனே தான் இவன் அப்படிங்கிறான் நிஜமா எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்கு நீ நிஜமாக தான் சொல்கிறியா அப்படின்னா சோயம் தேவதத்தா சோயம் தேவதத்தா தத் தேச தற்கால விசிஷ்ட தேவதத்தா ஏவ ஏதேச ஏத்ததற்கால விசிஷ்ட தேவதத்தா அந்த காலத்தில் அந்த தன்மையோடு இருந்த தேவதத்தந்தான் இந்த காலத்தில் இந்தத் தன்மையோடு இருக்கான் தேவதத்தன்கிறவன் ஒருத்தந்தான் ஒல்லியா இருந்தது வேற ராமேஸ்வரத்தில் இருந்தது வேற சம்ஸ்கிருதம் படிக்காதவனாயிருந்தது வேற இங்கே வந்து குண்டாயிருக்கிறது வேறு சம்ஸ்கிருதம் படிச்சிருக்கிறது வேறு காசிங்கிற இடம் வேறு அந்த காலம் அந்த இடம் அந்த தன்மை வேறு இந்த காலம் இந்த இடம் இந்த தன்மை வேறு ஆனால் ஆள் ஒன்று அது மாதிரி நம்ம ஐக்கியம் அந்த ஈஸ்வரனும் உண்மையிலேயே சைத்தன்யந்தான் அந்த ஈஸ்வரன்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாம் அறியும் தன்மை எல்லா சக்தியும் உடைய தன்மை இதெல்லாம் நீக்கிட்டா அவனும் தான் எங்கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் அறியும் தன்மை கொஞ்சம் உள்ள சக்தியை நீக்கிட்டா நானும் சைதன்யம் தான் ஆஹ் சைதன்யம் தான் அந்த சைதன்யம் தான் இந்த சைதன்யம் இந்த சைதன்யம்தான் அந்த சைதன்யம் ஆகையினால சைதன்யத்துல பேதம் எப்படி ராமேஸ்வரத்துல பார்த்த அதே மனுஷன்தான் காசியில இருபத்தஞ்சு வருஷம் பார்க்கும்பொழுதும் அதே ஆளாக இருந்தானோ அந்த உதாரணம் அதில் வந்து அந்த ஊர் அந்த காலம் அந்த இடம் அந்த தன்மையை விட்டுவிட்டு இந்த ஊர் இந்த காலம் இந்த இடம் தன்மையை விட்டுவிட்டு பார்த்தா ஆள் ஒன்று அது மாதிரி ஈஸ்வரன்கிட்ட இருக்கக்கூடிய உபாதியை நீக்கிவிட்டா ஜீவன்கிட்ட இருக்கிற உபாதியை நீக்கிட்டா ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று தான் அப்படின்னு அர்த்தம் அதனால் இதுக்கு பேர் விட்டு விடாத லட்சணம் விட்டு இதை அந்த ஊர் அந்த இடத்த விட்டோம் ஆள விடலை இந்த ஊர் இந்த இடம் இந்த தன்மையை விட்டோம் ஆழ விடலை ஆள் ஒருத்தம் தான் ஊர் தான் மாறுகிறது அது மாதிரி ஈஸ்வரனும் ஜீவனும் ஒருத்தம் தான் ஆளும் தன்மையும் இடமும் மாறுகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் இதுக்கு பேர் விட்டு விடாத லக்ஷணம்னு பேர் ஜகாஜக லட்சணம்னு பேர் பாகத்யாக லக்ஷணம்னு பேர் இதெல்லாம் இத்தனை பேர் தங்கிய சோயம் தேவதத்தன் என்னும் சொல்லுவார்கள் இங்கு உதாரணங்களாக்கி இந்த மூன்றையும் உதாரணங்களாக்கி இந்த மூன்று உரைகளாலே இந்த மூன்று உரைகளாலே மூன்று விதமான தன்மையினாலே துங்க நூல் விரோதமான என்ன இருக்கக்கூடிய நூல்களிலெல்லாம் உயர்ந்த நூலாகிய வேதக்கருத்துக்கள் விரோதமான சொல்லெல்லாம் அதில் சொல்லி இருக்கிற வார்த்தைகள் முரண்படுகின்ற வார்த்தைகளெல்லாம் பொருளான்தானே அவைகளுக்கெல்லாம் பொருள் இப்பாறு தான் சொல்லுவோம் அதாவது வேதத்திலே ஒரு கருத்தும் மற்றொரு கருத்தும் முரண்பாடு உடையதாக இருக்கும் பொழுது இந்த லட்சியார்த்த முறையை கொண்டு அர்த்தங்கள் சொல்லுவோம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பனே அப்படின்னு சிஷ்யனுக்கு ஆசிரியர் சொல்லி கொண்டிருக்கிறார் நீங்கள் இந்த நூற்றி அறுபத்தி ஒன்பதாவது பக்கத்தில் இந்த மூணாவது நல்லா படிங்க ரொம்ப அழகாக அர்த்தம் சொல்கிறார் நன்றாக படித்து கொள்ளுங்கள் நாளை அடுத்த வகுப்பில் மீண்டும் தொடர்ந்து பார்ப்போம் ஐயனே எனதுள்ளேன் என்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி ஈஸ்வரோ குரு மூர்த்தி பேத விபாகினே வோமவாஹா மூர்த்தே நம ஓம் ஷாதிஷ்ஷா ஹரி ஓ